ஒன்பது ஆயிஷா அவர்கள் கூறியதாவது பெண்கள் இன்று நடந்து கொள்ளும் முறையை நபி சலாஹி வசல்லம் அவர்கள் இன்று கண்டிருந்தால் பனு இஸ்ராயில் சமுதாய பெண்கள் தடுக்கப்பட்டது போல் இந்த பெண்களையும் பள்ளிக்கு வருவதை விட்டும் இதனை அறிவித்த உம்ராவிடம் பனு இஸ்ராயில் பெண்கள் தடுக்கப்பட்டிருந்தார்களா என்று நான் கேட்டேன் ஆம் என்றார் என்று சாயித் அறிவிக்கின்றார்